ார் என்ன செய்வது என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் உன் தந்தைக்காக நீர் ஹஜ் செய்வராக உம்ரா செய்வீராக என்று கூறினார்கள் அப்போதாவோ ஒன்று எட்டு ஒன்று பூஜ்ஜியம் திருமிதி ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இது ஹசன் சகி என திருமதியுமாக கூறுகிறார்கள்